तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா விதேஸ்தனாணீசம்பூஜையஞ்சன் யான் நாராயணபரான் இத்தி அபிப்பிரேத்திய விதேகான்னு சொன்னால் அந்த நிமி சக்கரவர்த்தி ஆஹா விதேக சக்கரவர்த்தி நிமி சக்கரவர்த்தி அவர்களை அந்த நவயோகிகள் வந்திருக்கிறார்கள் இல்லையா அந்த நவயோகிகளை நாராயண பராயணான் அபிப்ரேத்திய இவர்கள் நாராயணனையே குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறார்கள் அதாவது வாழ்க்கையின் குறிக்கோளாகிய பரம புருஷார்த்தமாகிய ஆனந்த ஸ்வரூபமாகிய நாராயணனையே இவர்கள் குறிக்கோளாக கொண்டு இருக்கிறார்கள் இத்தபிப்பிரேத்தியா இத்தியின் சப்ளை பண்ணிக்கணும் என்று அபிப்பிராயப்பட்டு பிரீத்தஹாசன் சண்ணுங்கிறது இல்லை நம்ம சேர்த்துக்கணும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்பை வெளிப்படுத்தினார் பிரீத்தஹாசன்னு ஆசனஸ்தான் தான் யதார்கதா சம்பூஜையான் சக்கரே ஆசனத்தில் அவர்களை எல்லாம் அமர்த்தி ஆசனத்தில் இருக்கின்ற அவர்களை அப்படின்னு அர்த்தம் யதார்கதா அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர்களை எல்லாம் வரிசையாக உட்காத்தி வச்சு யதார்க்தகா சம்பூஜையான் சக்கரே சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ ஒரு யோகிக்கு நாராயண பக்தனுக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அப்படி முறைப்படி அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடி தங்களுடைய தகுதிக்கு தகுந்தபடி முறையாக பூஜை பண்ணினார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது நாரத மகர்ஷி வசுதேவருக்கு பாகவத தர்மங்களை இவ்வாறு உபதேசித்துக் அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் நாராயண பாராயணான் பிரீத்த சம்பூஜையான் சக்ரே ஆசனஸ்தான் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி